இருபத்தி ஒன்றாம் பாடல் கருதா மரவா இறைவனை நினைத்தேன் என்றால் இதுவரை மறந்திருந்தேன் என்பது பெறப்படும் மறந்தேன் என்றால் அதற்கு முன் நினைவு இருந்தது வெளிப்படும் இந்த இரண்டும் இல்லாமல் அவனோடு இணைந்தே இருப்பது கருதா மரவான் நெறி இது நிர்குணம் நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே என்பது கந்தர் அலங்காரம் முருகன் நம்மை கண்டால்தான் நாம் அவனை காணலாம் நம் கண்ணுக்கு அவன் ஒளியாயிருந்தால்தான் அவனையே நாம் காணலாம் அவனோடு ஏக போகமாய் கருதா மரவா நெறியாகும் இந்த நெறியை காண எனக்கு உன்னுடைய திருவடித்தாமரைகளை எப்பொழுது தருவாய் என்று கேட்கிறார் அருணகிரியார் திருவடி என்பது என்ன யான் எனது என்று அற்ற இடம்தான் திருவடி என்கிறது கந்தர் கழிவண்பான் அகங்காரம் மமகாரம் இந்த ரெண்டும் யான் எனது இந்த ரெண்டும் அற்ற நிலைதான் திருவடி இதை பெறுவது அனுபூதி பேரின்பம் பெறுவது ஆணவம் போனால் கருதா மரவா நிலை கிடைக்கும் இதை தரக்கூடியவன் முருகன் அவன் யார் வரதன் வரதன் என்றால் கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பவன் வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளையெல்லாம் வேண்ட வராது உதவும் பெருமான் அடியவரிச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் முருகன் அடியவர்க்கு காட்சி தர வண்ண மயில் வாகனத்தில் வந்தருளும் வள்ளல் அடியார்களை காப்பதையே விரதமாக கொண்ட விரதன் சூரனை வேள்கொண்டு பிளந்த சுரசூரன் ஒளிமயமாய்த் தோன்றும் விபாடனன் வரதா முருகா மயில் வாகனே விரதா சுரசூர விபாடனே என்று அழைக்கிறார் இருதாள் வனசம் தருவது எப்பொழுது என்று கேட்கிறார் இருதாள் வனசம் என்பது திருவடி சூட்டுவது இறைவன் திருவடி நம் தலைமேல் படுமானால் அது நாம் பெற்ற பெரும் பேரு இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன் என்கிறார் மாணிக்க வாசக பெருமான் பேசப் பெரிதும் இனியாயின வைத்தாயினீயே என்கிறார் அப்பரடிகள் திருநல்லூரில் சிவபெருமான் அவர் தலையில் திருவடி தீட்சை கொடுத்தார் அதை சேர்க்கலார் பெருமான் பாடுகிறார் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் இந்த பாடல் இந்த கந்தர் அனுபூதிக்கு ஏற்ற பாடல் கருதா மரவா நெறிகான எனக்கு இருதாள் வனசம் தரையன்றி செய்வாய் என்று மனமுருகி கேட்டால் நமக்கும் திருவடிப்பேறு கிட்டும் கருதா மறவா நெறி காணயன கிருதாழ்வனசம் தல என் திசைவாய் வரதா முருகா மயில்வாகனே விரதா சுரசூரவிவாதே